तापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியேத்தே தாத்தய விநாக மயோதிமய வர்ணாச்சாரம் அக்காத்மா சேர பகவான் உபதேசத்தை மறுபடியும் தொடங்குகிறார் உத்தவரிடத்தில் வர்ணாசிரம குலாச்சாரம் அகாமாத்மா சமாச்சரேத் முதல்ல ஒரு வார்த்தை போடுற அகாமாத்மா அகாமாத்மானு சொன்னால் அர்த்த காமத்தை விரும்பாமல் அப்படின்னு அர்த்தம் ஆக பொருளையும் புல நின்பங்களையும் சார்ந்திராமல் அதற்காக உழைக்கிறது அது பை ப்ராடக்ட் அஹா அர்த்தம் வேண்டாம்னோ காமம் வேண்டாம்னோ சொல்லலை அது வாழ்க்கையில் பரம தாத்பரியம் இல்லை ஏற்கனவே இப்போ ஒம்பதா அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோமே இருபத்தெட்டாம் ஸ்லோகத்தில் சொன்னார் சிருஷ்டுவா புராணி விவிதான்யஜயாத்மசக்தியாக விரக்ஷான் சரீசிருப பசூன் ககதம்ச மத்சியான் தைஸ்தைரதுஷ்டஹய புருஷம் விதாய பிரம்மாவலோக திஷனம் முதமாப்ப தேவகா இருபத்தொம்பதாவது ஸ்லோகத்துலேயும் சொன்னார் அதாவது இந்த மனுஷென்மா ரொம்ப ரொம்ப துர்லபம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் இதை நாய் நரி பேய் கழுகுலாம் கொடுக்கக்கூடாது கொடுக்கலாம் அதுக்குள்ளே தான் ஆக போகிறது ஆகையினால் நம்ம அர்த்தகாமத்தில் தாற்பயத்தை செய்யக்கூடாது முக்கியமாக அந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னா இருபத்தி 26 ஆறு முதலான ஸ்லோகங்களையெல்லாம் படித்து பாருங்கோ திரும்பவும் ஒரு தரம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கோ தெரியும் ஆக அகாமாத்மா சமாச்சரேத் அகாமாத்மானு சொன்னால் அர்த்தகாமத்தில் விருப்பம் இல்லாதவன் அர்த்தம் தர்மத்திலையும் ஈஸ்வர பக்தியிலையும் விருப்பம் உள்ளவன் அர்த்தம் இங்கே சொல்கிறார் மதாஸ்ரயா மதாஸ்ரயன்னா என்னை சார்ந்து இருக்கணும் அதாவது நமக்கு மேலே பகவான்னு ஒருத்தர் இருக்கார் அந்த பகவானை சார்ந்திருந்து பகவான் நமக்கு வேதத்து மூலமாக ஸ்ருதி ஸ்மிருதிகள் மூலமாக நமக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணியிருக்கார் இந்த உலகத்தில் நான் பிறந்ததுலேருந்து இறந்து போகிற வரைக்கும் நான் எப்படி இருக்கணும் தினந்தோறும் எப்படி வாழணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார் மயா உதித்தேஷு ஸ்வதர்மேஷு அவகிதா அவகிதான்னு சொன்னால் ரொம்ப கவனமாக ஒருமுகப்பட்ட மனசோட அப்படின்னு அர்த்தம் அவகிதா மதாஸ்ரயன என்னை சார்ந்திருக்க வேண்டும் என்னால் உபதேசிக்கப்பட்ட ஸ்வதர்ம விஷயங்கள் இந்த இடத்துல ஸ்வதர்மேஷுங்கிறது விஷயசப்தமின்னு சொல்லுவோம் அதாவது ஸ்வதர்மங்களில் எதெல்லாம் இருக்கோ வர்ணாச்சார வர்ணாசிரம குலாச்சாரம் அப்படின்னு இருக்குது தனக்கென்று வகுக்கப்பட்ட கடமைகளுள் அவகிதகான்னு சொன்னால் கவன குறைவில்லாமல் அப்படிங்கிறார் அப்ரமத்தகாங்கிறார் வியாக்கியானகார் அப்ரமத்தகா அப்படின்னு சொன்னால் கேர்ஃபுல்லா அப்படின்னு அர்த்தம் ஈஸ்வர பக்தி பண்ணணும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களை சுதர்மத்தை அனுஷ்டிக்கணும் அதில் கவனக் குறைவு கூடாது அப்படிப்பட்ட தர்மங்களில் அதாவது அதை இன்னும் விளக்கி சொல்கிறார் வர்ண ஆசிரம குலாச்சாரம் அது எந்த வர்ணத்தில் பிறந்திருக்கோமோ எந்த ஆசிரமத்தில் இருக்கோமோ எந்த குலத்தில் இருக்கோமோ அந்த குலத்தா குலாச்சாரம் ஆசிரமாச்சாரம் வர்ணாச்சாரம் ஆஹா இந்த ஸ்வதர்ம்கிறது மூணு அம்சத்தில் இருக்குது வர்ண தர்ம ஆசிரம தர்ம குலதர்ம இந்த மூணு தர்மத்தையும் சம் ஆச்சரே ஆஹா மனுஷனாக பிறந்திருக்கிறவன் இதை அனுஷ்டிக்கணும் ஈஸ்வர பக்தியோட ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை நிஷ்காமமாக அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறார் ஆக மோக்ஷத்துக்காக வேண்டி அனுஷ்டிக்கணும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் உலக சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் அனுஷ்டிக்கக்கூடாது ஆனால் நம்ம மோட்சத்துக்காக அனுஷ்டித்தா இதெல்லாம் கிடைக்காம போயிடாது ஆனால் நம்ம ஃபோக்கஸ் அதில் இருக்கக்கூடாது நம்ம பீஸ் ஆஃப் மைண்டில் தான் ஃபோக்கஸ் இருக்கணும் அர்த்தத்தையோ காமத்தையோ டிப்பெண்ட் பண்ணி கண்டிஷண்டாக ஆக்கிடக்கூடாது மைண்டை ஆக ஈஸ்வரனை சார்ந்திருந்து கிடைக்கிற அமைதியும் ஆனந்தமும் தான் முக்கியங்கிறத ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகம் உபதேசம் பண்ணுகிறது ஸ்ரீபகவானு வாச்ச மயோதிதேஷ்வகிதர்மேஷு மதாசிரய வர்ணாசிரம குலாச்சாரம்